அருவாஜி உருவாகி திருவாரூர் திரந்தார் புராம் அருவாதி உருவாகி அனைத்து மாந்திர பிரா மறுவாருங்க குழல் உமையார் திருவாரூர் பிறந்தார்கள் திருத்தொள்ளு தெரிந்து உணர ஒரு வாயால் திரியேறால் உரைக்கிறாயம் தகைமயதோ விட்டிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர்திருவாரூர் பிறந்தகள் ஆதரினார் தடுக்கிய ஐம்போறி அடக்கிய மற்றவர் தந்தாள் வணங்கிய ஒரு முக்கிய ஒருக்கிய நெஞ்சுடையவுக்கு அனித்தாள் போக்குல கருத்தான் ரொம்ப அருமையா செய்திருக்கிறார் நம்முடையவர் சைக்கிளா பெருமான் அருவாகி இது நம்ம நிலை நமக்கு வந்து பெருமான் வந்து எப்படி இருக்கிறான் கண்ணுக்கு தோன்றாதவனா இருக்கான் அப்ப அருவா தான் நமக்கு ஒரு தவம் எல்லாம் கிடைத்து அந்த மாதிரி தவத்தினால் வருகின்ற பொழுது உருவாகி குருநாதனாக வருவான் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று அதனால அப்படி குருவா வருவான் அந்த குருவாய் வந்து ஆட்கொண்ட பிறகு அனைத்துமாய் எங்க அவன இருக்கீங்களா பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரண அவன் கண்ணால எதைக்கின்றாங்களோ அதெல்லாம் பெருமானா தோணும் காதல் மடப்பிடியோடும் கலிவருவன கண்டேன் யானையவா கண்டேன் இல்ல இல்ல கண்டேன் அவர் திருப்பாதம் ஞானிகளுடைய அமைப்பு அந்த புகழ அருவாகி இப்ப நம்ம நிலைமை உருவாகி நாம் பெற வேண்டிய நிலைமை அதன் பிறகு நமக்கு அனுபவமாவது அனைத்துமும் கோர சுவாமிகள் யாண்டும் நீ கமரண்ட நிலை காட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் போலும் அயிரவும் கடந்து என்பித்து பாதல் முப்பத்தாறு கண்ணிய கதிரவின் பாவில அதையே பிடிஞ்சிருக்க செந்திலாண்டவன் திருவருள் அதெல்லாம் அனைத்துமாய் நின்ற விரான் மறுவாரும் குடலுமையால் மனவாளன் ஆனா எப்போ எப்படி இருப்பான் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் எங்க இருக்க சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் சிவசிவரு சக்தி பின்னமிழான் எனவே அவன் சக்தியோடு நீங்காமல் சேர்ந்தேதான் இருப்பான் மறுவாறும் பெண்ணின் எல்லாரும் பிறந்த இருந்தது சிவசிவ அதுதான் இப்படி மகிழ்ந்தருடன் திருவாரூர் பிறந்தார் இப்படி அனுபவிப்பாங்களா திருவாரூர் பிறந்தவர்கள்லாம் யார பெருமான் அப்படிப்பட்டவர்கள் அங்கிருந்து என அந்த திருவாரூர் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கிடைக்குமா பிறந்தார்கள் திரு தொண்டு தெரிந்துணர ஒரு வாயால் சிறியால் உரைக்கலாம் தகமையதூ இப்படி இருக்கும் இந்த ஒரு வாயை வைத்துக் கொண்டு நான் என்ன சொல்ல முடியும் சிவசிவ என்று அவரே கைவிருக்கிறார் சேர்க்கிறாரு திருக்கையில வீட்டிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீ திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால் சிவசிவ இங்கே மேல இருக்கிற திருக்கணத்தாரெல்லாம் எங்கன்னா எல்லாம் திருவாரூர்ல பிறந்தவர்களுக்கு அடுத்த நிலை என்ன கிடைக்கும் அங்க சிவகணங்கள் ஆக இருக்க முடியாது அப்போ தேவலோகத்தில் இருக்கவங்க இருந்த புண்ணிய முடிவுகள் எங்க திருவாரூர் இருந்த புண்ணிய முடிவு சிவ ஆதரினால் நாம என்ன செய்யணும்னா பாருங்க இது வரைக்கும் பாடியவர் நமக்கு அறுவடை சொல்ற தரிக்கிய ஐம்போரி அடைக்கு என்ன செய்யணும்னு கேட்டா சரி இப்படி எல்லாம் இருக்காங்கயா நாங்க என்னைக்கு அடையணும்னா அடையலாம்ப்பா என்ன செய்யணும் பொறிகளங்க நல்லவா இருக்க நெறிமையங்கி போறதை விட்டுட்டு என்ன பண்ண பொறிகளை அடக்கணும் அப்படி அந்த பொறிகளை முதல்ல அடக்கி பொறி அடக்கி தருக்கியாயும் பொறி அடக்கி மற்ற அவர்தம் தாழ் வணங்கி இந்த பொறியை வந்து உலகியல் வழி போற பொறியை அடக்கணும் அடைக்கி விட்டு ஆனா அந்த பொறிகளையே பெருமானுக்குரியதாக்கணும் எப்படி கங்கால் காணின்களோ வாயே வாழ்த்துகண்டாய் செடியே சென் என்று சொல்லி இந்த உலகியல்ல போறது நெறிய மாற்றி அருளியாங்களுக்குத்தான் அணித்தாகும் உயர்நெடியே அந்த தவணை எல்லாம் அறியும்பா அது மாதிரி செய்யாம வேறு பேச்சு பேசி பயன் இல்லை என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக வடியும் நமக்கு காட்டினார் இங்கே அப்புறம் ah,